ஸ்ரீகுருபாது வந்த ஹ்ரீங்காருடாவிமோ நமஸ்ரீ குருபாது ஐங்காரம் ஹ்ரீங்காரம் ஆகியவற்றின் ரகசியத்துடன் கூடிய ஸ்ரீங்காரத்தின் உட்கருத்தாயிய சிறந்த செல்வத்தால் ஓங்காரத்தின் மர்மத்தை விளங்க வைக்கும் மீண்டும் மீண்டும் நமஸ்காரம் நம சிவானந்த சசிகலா பலாஷு பிரகட்டபலாபே ீ பரமசினுக்கும் பராசக்திக்கும் நமஸம் கலாபம் கலைவடி வாகியவர்கழம் சூட்டால சந்திரகலையை தலையில் அணிந்தவர்களும் நிஜதபாபியாம் ஒருவருக்கொருவர் தவத்தின் பயன் வடிவாகியவர்களும் பக்தேஷோ அடியார்களிடத்தில் பிரகட்டித பலாபியான் அருள் பயனை விளங்கச் செய்பவர்களும் அஸ்தோகத் திரிபுவன சிவாபியாம் மூ உலகிற்கும் மங்களங்களை அருள்பவர்களும் ஹிருதி இருதயத்தில் புனர்பவாபியாம் நினைக்கும் தோறும் புதிது புதிதாய் தோன்றுபவர்களும் ஆனந்தஸ்புரதனுபவாபியாம் ஆத்மானுபவத்தால் ஆனந்தக்களிப்புடையவர்களுமாகிய சிவாபியாம் சிவசக்தி ஐக்கிய வடிவினர்க்கு மே என்னுடைய இயம் இந்த நத்திகி நமஸ்காரம் பவது உரித்தாகட்டும் மங்களாச்சரணமாக அமையும் இந்த முதல் ஸ்லோகத்தின் முதலெழுத்தாகிய க தேவியின் பஞ்சதசாட்சரி மந்திரத்தின் முதலெழுத்து ஆகையால் பராசத்தியின் தியானமும் அதனால் பரமமங்கலமும் சூஷிப்பிக்கப்பட்டதாகிறது ககாரூபா கல்யாணி கல்யாணகுணசாலிணி லலிதா திருஷதி தபூதாபியம் இத்தர்த்த பார்வதியின் தவப்பயன் பரமசிவன் பரமசிவனுடைய தவப்பயன் பார்வதி அஸ்தோகம் அனல்பம் யோவை பூமா தத்துக்கம் நாள்பேசுக்தி ஷாந்தோகியோபன ஏழு இருபத்தி யதா ஒன் புனர்ப்பம் பௌனப்பு புண்ண பிரதினா தயிர் தா தவநவோன்மேஷன மீண்டும் மீண்டும் நினைக்கும் தோரும் எவ்வப்போது நினைத்தாலும் அவ்வப்போது புதிது புதிதான மலர்ச்சியுடன் தோன்றுபவர்கள் சத்யோஜா பிரபத்யாமி உடனுக்குடன் தோன்றுபவரை போற்றுகிறேன் யஜுர்வேதம் சிவாபியாம் நமசிவாபியாம் நவயௌவனாபியாம் பரப்பராஸ் வபுர்தராபியாம் நமோ நமக்கர பார்வதி பிரபஞ்ச சுஷ்டியுன்முகலாசியாய சமஸ்தம்ஹார கதாண்டாய ஜகஜனியை ஜெகதேகபித்ரே நமசிவாய்சிவாய்க்தாவிவசம்பிருப்தோ சொல்லையும் பொருளையும் போல் இணைபிழியாதவர்கள் காளிதாசன் அர்தனாரீஸ்வர வடிவத்தின் கருத்து சிவனையும் சக்தியையும் பிரிக்க முடியாது என்பதாம் இருவருக்கும் ஆபரணங்களும் அலங்காரங்களும் பொது சசிகலா சந்திரகலை இருவரையும் ஒன்றாக சேர்த்து அலங்கரிக்கிறது ரெண்டு சிவானந்த வெள்ளம் சரிஷு பதந்தி விஜய திசந்திசாரமண பரிதமனம் வசந்தீ மச்சே ஹுவினந்தலீ சிவானந்தவம்போவேரித்தரி உமதுச்சரிமாகிய நதியிலிருந்து ஹலந்தீ பெருகுவதாயும் கில்பிஷரஜகா பாவமாகிற புழுதியை தலந்தி போக்குவதாயும் தீக்குல்யாசரணிஷு புத்தீனும் வாய்க்கால் வழிகளில் பதந்தி பாய்ந்து செல்வதாயும் சம்சார பிரமண பிறவிச்சுழலில் உண்டாகும் பரிதாபோபமனம் பெருந்துன்பத்திற்கு சாந்தியை திசந்தி அளிப்பதாயும் மச்சேதா எனது சித்தமாகிய ஹிருதபுவி மடு வசந்தி வந்து தேங்குவதாயும் உள்ள சிவானந்த லகரி சிவானந்த வெள்ளம் விஜயதாம் வெற்றியுடன் விளங்கட்டும் சிவானந்த லகரி இச்சொல் நூலுக்குப் பெயரை தருகிறது சிவானந்த வெள்ளம் பக்தனுடைய இருதயமாகிய மடுவில் தங்கி அதனின்று பெருகி புத்தியெனும் கால்வாய் வழியாகப் பாய்ந்து உலகின் துன்பத்தை போக்கி இன்பம் பயப்பதாக ஆகிறது காகம் உறவு கலந்துண்ண கண்டீர் அகண்டாகார சிவபோகம் எனும் பேரின்பெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய்க் கிடக்குதையோ இன்புற்றிடனாம் இனி எடுத்த தேகம் விழும்முன் புஜிப்பதற்கு சேரவாறும் ஜகத்தீரே தாயுமானவர் ஓராமலே ஒரு கால் உண்ணாமல் உள்ளொளியை பாராமல் உள்ளபடி பார்த்திருந்தால் வாராதோ பத்து திசையும் பறந்து எழுந்த ஆனந்த வெள்ளம் தத்தி கரைபுரண்டதான் தாயுமானவர் ஏ தஸ்யைவானியானி பூதானி மாத்திரா முபஜீவந்தி இந்த ஆனந்த வெள்ளத்தின் சிறு சிறு திவலைகள்தான் உலகில் உள்ள ந்தங்கள் அனை மோபனத் நாலு மூணு முப்பத்தி ரெண்டு மூணு வடிவம் திரிவே திரிபுரமாயனம் ஜட்டாபாரோதாரம் மருகதரம் மகாதேவம் தேவம் மகிஷதையம் மூன்று வேதங்களால் அறியத்தக்கவரும் ஹிருத்யம் மனதிற்கு இனியவரும் திரிபுரஹரம் முப்புறங்களை அழிப்பவரும் ஆத்யம் அனைத்திற்கும் முதல்வரும் நயனம் மூன்று கண்களை உடையவரும் ஜடாபாரோதாரம் ஜடைகளை தாங்குவதால் கம்பீரமான தோற்றம் உடையவரும் சலத் அசைகின்ற உரகஹாரம் பாம்பை மாலையாக உடையவரும் மிருகதரம் மானை கையில் ஏந்தியவரும் மகாதேவம் தேவர்களில் சிறந்தவரும் தேவம் ஸ்வயம்பிரகாசமானவரும் மயி என்னிடத்தில் சதயபாவம் தயையுடன் கூடிய நோக்கமுடையவரும் பசுபதி ஜீவர்களுக்கு நாயகரும் சிதாலம்பம் அறிவிற்கு உறைவிடமும் சாம்பம் அம்பிகையுடன் கூடியவரும் அதிவிடம்பம் நடிப்பு திறமை மிகுந்தவருமாகிய சிவம் பரமசிவனை ஹிருதி இருதயத்தில் பஜே தியானம் செய்கின்றேன் மூன்றும் சேர்ந்து எவன் வேத மந்திரங்களால் அவரை அறியவில்லையோ அவனுக்கு அம்மந்திரங்களால் என்ன பயன் த்ரிபுரஹரம் ஸ்தூலாதிசரீரத்ரயஹரம் ஸ்தூலம் சூக்மம் காரணம் ஆகிய மூன்று தேகங்களையும் அழித்து விதேக முக்தியை அளிப்பவரை வளைந்தது வில்லு வளைந்தது பூசல் உழைந்தன முப்புரமுந்தீபரங்குடன் வெந்தவாருந்தீபர மாணிக்க வாசகர் தாரகாட்சன் கமலாக்சன் வித்யுன்மாலி என்ற அசுரர்கள் மயனால் நிர்மாணம் செய்து கொடுக்கப்பட்ட மூன்று அதிசயமான பட்டணங்களில் வாழ்ந்து வந்தனர் அவை இரும்பாலும் வெள்ளியாலும் பொன்னாலும் ஆக்கப்பட்டு ஆகாயத்தில் பறந்து செல்லக்கூடியவையாக இருந்தன மூன்றும் ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு முறை ஒன்று சேரும் அப்போது ஒரே பானத்தால் அடித்தால்தான் முப்புறங்களை ஜெயிக்கலாம் அசுரர்கள் தனித்தனியாக பறந்து சென்று பல ஊர்களில் மேல் இறங்கி அவற்றை பாழாக்கி வந்தனர் தேவர்கள் பரமசிவனிடம் முறையிட்டனர் பூமியை தேராகவும் சூரிய சந்திரர்களை சக்கரமாகவும் நாலு வேதங்களை குதிரைகளாகவும் பிரம்மாவை சாரதியாகவும் மேருமலையை வில்லாகவும் ஆதிசேஷனை நாணாகவும் விஷ்ணுவை அம்பாகவும் கொண்டு பரமசிவன் போருக்குச் சென்றார் பூமியை தேராகவும் சூரிய சந்திரர்களை சக்கரமாகவும் நாலு வேதங்களை குதிரைகளாகவும் பிரம்மாவை சாரதியாக தேர் புதைந்த போது விஷ்ணு ரிஷப உருவம் கொண்டு அதை கொம்பால் தூக்கினார் சிவன் குதிரை மேல் ஒரு காலம் ரிஷபத்தின் மேல் ஒரு காலமாக நின்று முப்புறத்தை நோக்கினார் அப்போது முப்புறமும் ஒன்றாய் சேரவே சிரித்து ஒரு பானத்தை விடித்து அவற்றை எரித்தார் சந்திர்கிம்பயம் கோதன் டக்கன காச்சலோதோ மிருகதரம் கையிலேந்திய மான் துள்ளும் மாயாமனத்திற்கு அடையாளம் கோணரவோர் மான் காட்டி மானை ஈர்க்கும் தாயுமானவர் பசுபத்தில் பிரம்மாதி லோகானாம் பதிம் பாலகம் பாச விமோச்சகம் பசுப்பல கோடி பிரம்மன் முதலாய் பசுக்களை கட்டிய பாசமூன்று நீக்கிய பாசம் மறுத்தால் பசுக்கள் தலைவனை பற்றி விடாவே திருமந்திரம் ரெண்டாயிரத்தி நானூற்றி செஞ்சடை ஆதி புராதனன் முப்புறச்செற்றனன் என்பர்கள் மூடர்கள் முப்புறமாவது மும்மல அப்புறம் எய்தமே யாரறிவாரே திருமந்திரம் முன்னூத்தி நாற்பத்தி மூணு சக்தியை தூண்டும் தியானிக்கின்றேன் சித்தமறியாதபடி சித்தத்தின் நின்று இலகு திவ்ய தேஜோமயத்தை தாயுமானவர் நாலு ஏக பக்தி சஹசிரே ஜகதி விபுதா க்ஷுஃப நமே ஸ்வன்துணம் திருத்தலம்ரிக்கலம் சிம் யாச்சேவாம்போ ஜனம் ஜகதி உலஹில் க்ஷுஃப அல்ப பயனை கொடுக்கின்ற விபுதா தேவர்கள் சகசிரம் ஆயிரக்கணக்காக வர்த்தந்தே இருக்கிறார்கள் ஸ்வப்னேவா கனவிலும் கூட தத் அனுசரணம் அவர்களை வழிபடுதலையும் தற்கிருதபலம் அதனால் ஏற்படும் பயனையும் நம் அன்யே நான் கருதமாட்டே ஷம்போ ஷம்புவே ஹரிபிரம்மாதீனாமபி விஷ்ணு பிரம்மா முதலியவர்களுக்கும் கூட நிகடபாஜா அருகாமையில் இருந்த போதிலும் அசுலபம் அடைதற்கரிதான தவ உம்முடைய பாதாம் பஜனம் திருவடி தாமரையை தொழுவதையே சிரம் என்றும் யாச்சே வேண்டுவேன் ஐயனே உனையன்றி ஒரு தெய்வம் கையினால் தொழவும் கருதேன் பொய்யனாகிலும் பொய்யுரையேன் சுத்த மெய்யனாம் உனக்கே வெளியாகுமே தாயுமானவர் தொழுவனோ பிறரை துதிப்பனோ எனக்கோர் துணையன நினைவனோ சொல்லாய் திருவாசகம் எட்டு இருபத்தெட்டு பத்து தபாம் ே மகரந்த நிர்பரே மதுவிரதோ நேக் கங்கி வீக்ஷதே அமுதத்தை பெருக்கும் உனது திருவடி தாமரைகளில் புகுந்த ஆத்மா எங்கெனும் வேறொன்றை விரும்பும் மகரந்தம் நிறைந்த தாமரை பூவில் உறையும் தேனி முள்ளிப்பூவை கண்ணெடுத்தும் பாராதன்றோ ஸ்தோத்ரத்னம் இருபத்தி ஏழு சிவனோடொக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடொப்பார் இங்கு யாவருங் இல்லை புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவனச்சடைமுடி தாமரையானே திருமந்திரம் அஞ்சு அஞ்சு கருணையை வேண்டுதல் ஸ்மிருதோ சாஸ்திரே வைத்தியே சக்குன पशुपते, கதம்ராா பிரீத்தர்வதி प्रदिद கோம்சுபம் பிரத பாலய விமத மனுஸ்மிருதி முதலிய தர்ம நூல்களிலும் சாஸ்திரே சிக்ஷை கல்பம் வியாக்கரணம் நிறுத்தம் சந்தஸ் ஜோதிஷம் முதலிய சாஸ்திரங்களிலும் வைத்திய வைத்திய நூல்களிலும் சகுன கவிதா கான பணிதோ சகுனம் கவித்துவம் முதலியவற்றால் பிறரை புராணே புராண பிரவச்சனம் செய்வதிலும் மந்த்ரேவா மந்திரப் பிரயோகங்களிலும் ஸ்துதிநடன ஹாசியேஷு புகழ்தல் நடித்தல் விகடம் பேசுதல் ஆகியவற்றிலும் அச்சதுரகா நான் திறமையற்றவன் ராஜ்யான் அரசர்களுக்கு பிரீத்திகி அன்பு மயி என்னிடத்தில் கதம் எவ்வாறு பவதி உண்டாகும் பசுபதே உயிர்களின் தலைவரே சர்வஜ எல்லாம் அறிந்தவரே பிரதித புகழ் பெற்றவரே விபோ எங்கும் நிறைந்தவரே க அகம் நான் எதில் சேர்ந்தவன் பசும் ஒன்றுமறியாத பிராணியாகிய மான் என்னை கிருபையா கருணையால் பாலைய காப்பாற்றி அருளும் தானமும் தவமும் யோக தன்மையும் உணராயென்பால் ஞானமும் தெவிட்டாயின்ப நன்மையும் தாயுமானவர் ஆறு தர்க்கம் பயனற்றதே, பயனற்றது பட்டோ வாத்து பரிஹர்திமோ வகசி தரவச்சோஜம் சம்போரமசியம் விரசுதீட்ட மூத் அப்ப மண்கட்டி என்றும் அணு அபிச்ச அணு என்றும் தூமஹ புகை என்றும் அக்னிகி நெருப்பென்றும் அச்சனக மலை என்றும் பட வா துணி என்றும் தந்து வா விருதா வீணாக தர்க்கவச்சசா தர்க்க சொற்களால் கண்டக்ஷோபம் தொண்டையில் வறட்சியை தரசா ஆக்ரோஷத்துடன் வகசி ஏற்று கொள்ளுகிறாய் கோரச்சமனம் கொடியயமனை இது விலக செய்யுமா சம்போ பரமசிவனுடைய பதாம்போஜம் திருவடி தாமரையை பஜ தியானம் செய்திகி நல்ல புத்தி படைத்தவனே பரமசௌக்கியம் விர பேரின்பத்தை நாடு கடோவா மிருத்பிண்டோபி குடமும் மண்ணும் வேரென்று எனும் நியாயம் யதா சோம்ய ஏக்கேன மிருத்பிண்டேன சர்வம் மிருண்மயம் விஜயாதம் ஷியாட்சித்தம் அழகியோனே எங்கேனம் ஒரு மண்கட்டியால் எல்லா மண் உருவமும் அறிந்ததாகுமோ அஞ்செனம் சாந்தோக்கிய உபனிஷத் ஆறு ஒன்று நாலு அணுரபி எல்லாம் அணுக்களால் ஆனது என்ற நியாயம் தூமோக்னி புகையுள்ள இடத்தில் நெருப்புண்டு என்று ஊகிக்கும் நியாயம் படோவா தந்துர்வா சேலையும் நூலும் ஒன்று எனும் நியாயம் இவை எல்லாம் தர்க்கம் நியாயம் முதலிய சாஸ்திரங்களில் வாதம் செய்பவர்கள் அடிக்கடி உபயோகிக்கும் உபமானங்கள் இந்த மாதிரி ஒவ்வொருவரும் தத்தம் கொள்கையை நிலைநிறுத்துவதற்காக மேற்கோள்களுடனும் உதாரணங்களுடனும் செய்யும் வாதங்கள் இறைவனுடைய அருளுக்கு ஒருவனை உரியவனாக்கிவிடமாட்டா நைஷா தர்க்கேண மதிராபனேயா இந்த ஆத்ம ஞானத்தை பற்றிய நிச்சய புத்தி தர்க்கத்தால் அடைய ஒண்ணாது கட்டோபனிஷத் ரெண்டு ஒம்பது கல்லாத பேர்களே நல்லவர்கள் நல்லவர்கள் கற்றுமறிவில்லாத என் கர்மத்தை என் சொல்கேன் மதியை என் சொல்லுகேன் கைவல்யஞான நீதி நல்லோருரைக்கிலோ கர்ம முக்கியமென்று நாட்டுவேன் கர்மமுருவன் நாட்டிலோ பழைய ஞான முக்கியமென்று நவிழுவேன் வடமொழியிலேன் வல்லானுருத்தன் வரவும் தராவிடத்திலேன் வந்ததா விவகரிப்பேன் வல்ல தமிழறிஞர் வரின் அங்கனே வடமொழியின் வச்சனங்கள் சிறிது புகழ் வேன் வெல்லாமலை வரையும் மறுட்டிவிட வகை வந்த வித்தியென் முக்தி தருமோ வேதாந்த சித்தாந்த சமரசை பெற்றுமானவர் சம்பிராப்தே சந்நிகிதே காலே நகிநகிரி டுக்ருங்கரணே முடியும் காலம் வந்தபோது டுக்ருங்கரணே என்றது போன்ற இலக்கண பாடம் காப்பாற்றாது சங்கராச்சாரியார் கற்றதும் கேட்டதும் தானே ஏதுக்காக கட படமென்றுருட்டுதற்கோ அல்லான் எம்மான் குற்றமரக் கை காட்டும் கருத்தை கண்டு குணம் குறிய சின்ப நிஷ்டை கூட அன்றோ தாயுமானவர் ஏழு செயல் எல்லாம் சிவனுக்கே மனஸ்தே பாதாப்ஜே நிவசதுவச்சஸ்தோத்ரபணிதோ கரௌா ஷ்த்திபிகர்ணவிதோ தவத்தியுகளம் மூர்த்திவிபவே பரகிர்தான் கைர்வரமசிவானே பரமத பரமசிவ பரமசிவனே மன மனது தேம்முடைய பாதாப்ஜே திருவடித்தாமரையிலம் வச்சகா வாக்கு ஸ்தோத்திரப்பணிதௌ உமது புகழைப் பேசுவதிலும் கரௌச்ச இரு கைகளும் அபியர்ச்சாயா உமது அர்ச்சனையிலும் ஷ்ருதி அபி காது கதா கர்ணனவிதௌ உமது கதைகளை கேட்பதிலும் புத்திகி புத்தியானது தவ உம்முடைய தியானே தியானத்திலும் நயனயுகலம் இரு கண்களும் மூர்த்தி விபவே உமது திருமேணி அழகிலும் நிவசது நிலை பெறட்டும் அதஃபரம் அதற்கு பின் கைவா எவ்வாற்றால் பரக்கிரந்தான் மற்ற நூல்களை ஜானே அறிவேன் நீ நாளும் நன்னஞ்சே நினைக்கண்டாயறிவார் சானாளும் வாழ்நாளும் சாய்க்காட்டம் பெறுமார்க்கே பூநாளும் தலை சுமப்ப புகழ்நாமம் செவி கேட்ப நாணாளும் பெறலாமே நல்வினையே சம்பந்தர் தேவாரம் ரெண்டு நாப்பத்தொன்னு மூணு தலையே நீ வணங்காய் தலைமாலை தலைக்கணிந்து தலையாலே பலிதரும் தலைவனை தலையே நீ வணங்காய் வாயே வாழ்த்து கண்டாய் மதையானை உரி போர்த்து பேய்வாழ் காட்டகத்தாடும் பிரான் தன்னை வாயே வாழ்த்து கண்டாய் நெஞ்சே நீ நினைவாய் நிமிசடை நின்மலனை மஞ்சாடும் மலை மங்கை மணாளனை நெஞ்சே நீ நினையாய் நாவுக்கரசர் தேவாரம் நாலு ஒன்பது பணிதௌ உச்சாரணே இந்திரியங்களை வெளி விஷயங்களில் செல்லாமல் அடக்குவதற்குச் செய்யும் முயற்சி பயன்படாது அவற்றை இறைவனிடம் செலுத்தினால் வெளிப்போக்குக்கு இடமில்லாமல் போய்விடும் அதைத்தான் திருமூலர் அஞ்சும் அடக்கா அறிவு என்கிறார் அஞ்சும் அடக்கடக்கென்பர் அறிவிலர் அஞ்சும் அடக்கும் அமரரும் அங்கிலை அஞ்சும் அடக்கில் அச்சேத்தனமாம் என்றிட்டு அஞ்சும் அடக்கா அறிவறிந்தேனே திருமந்திரம் இரண்டாயிரத்தி முப்பத்தி மூணு தியானே காற்றில்லாத இடத்தில் வைக்கப்பட்ட விளக்கு சுடர் அது ஆத்மாவினிடத்தில் யோகத்தை அபியசிக்கும் யோகியின் அடங்கிய சித்தத்துக்கு உவமையாக அறிஞர்களால் கூறப்படுகிறது கீதை ஆறு பத்தம்போது பரகிரந்தான் பல நூல்களை படிப்பதால் பகவத்பிரேமை உண்டாகிவிடுமா பஞ்சாங்கத்தில் இவ்வளவு மழை பெய்யும் என்று குறிப்பிட்டிருக்கிறது பஞ்சாங்கத்தை கசக்கி புழிந்தால் ஒரு துளி ஜலங்கூட வராது ஸ்ரீராமகிருஷ்ணர் தமேவீரோ விஜய்யாய பிரஜான் குர்வீத பிராமணகா நாணுத்தியாத் பகுஞ்சப்தான் வாச்சோ விக்லாபனம் ஹிதத் பிரம்மநாட்டமுடைய புத்திமான் இதை அறிந்து பிரஜையை அடையட்டம் பல சாஸ்திரங்களை அபியாசம் செய்ய அது வாக்குக்குச் சிரமமேயாகும் மிருகதாரண்யோ உபனிஷத் நாலு நாலு இருபத்தி தத்துவ பேயோடே தலையடித்து கொள்ளாமல் வைத்த அருள்மோன வள்ளலையே நித்தம் அன்பு பூண கருது நெஞ்சு போற்ற கரமிழும்பும் துடிக்கும் இருகன்'. தாயுமானவர் எட்டு சிவனைவிட சிறந்த தெய்வம் இல்லை யதாபுத்தி சுப்தோ ரஜதமிதி ஜலே பைஷ்டே க்ஷீரம் भवते तथा भजति भवधन्यं जडजनो, லிம் தாத்தியஜதிடனோ மகாதேவம் पशुपते, மசுபத்தை பசுபே பசுபே யப்படி குதோ சிப்பிள் ரஜ்தி வெள்ளி என்றும் காச்சாஸ்மணி காசக்கல்லில் மணிகி ரத்னம் என்றும் பைஷ்டேஜலே மாவுகலந்தஜலத்தில் க்ஷீரம் பால் என்றும் மிருகத்திருஷ்ணாசு காணலில் சலீலம் தண்ணீர் என்றும் புத்திபவதி எண்ணம் ஏற்படுகிறதோ ததா அப்படித்தான் ஜடஜனா மூடனான மனிதன் மகாதேவேஷம் सिरंद தேவர்களில் நாயகரான துவாம் உன்னை மனசி மனதில் ந மத்வா இணையாமல் பவதன்யம் உம்மை விட்டு வேறு ஒருவரை தேவபிராந்தியா தெய்வம் என்று தவறாக எண்ணி பஜதி சேவிக்கிறான் சஹசிரம் வர்த்தந்தே ஜகதி விபுதாக சிவானந்த லகரி நாலு சாத்விகர்கள் தேவர்களையும் இராஜசகர்கள் யக்ஷர்களையும் இராட்சசர்களையும் தாமசகர்கள் பிரேதங்களையும் பூத்தகணங்களையும் பூஜிக்கிறார்கள் கீதை பதினேழு நாலு எம் கை உனக்கல்லாதெப்பனியும் செய்யற்க கங்குல் பகல்யம் கண் மற்றொன்றும் காணற்க இங்கிப் பரிசே எமக்கெங்கோர் நல்குதியேல் எங்களில் எந் ஞாயிறு திருவெம்பாவை शिव विजने பத்தொம்பது ஒம்போது உகந்த புஷ்பைலே குசுமாடம सरसिज उमानात தவ சுகேனாவஸ்தனாதிக்கமாக கபீரே ஆழமான காசாரே மடுவிலும் ஜனநடமாட்டம் இல்லாத கோரவிபினே கொடிய காட்டிலும் விஷாலே பரந்தைலேச்ச மலையிலும் குசுமார்த்தம் புஷ்பத்திற்காக जटमतिर्, அறிவு குறைந்தவன் விசத்தி பிரமதி புகுந்து அலைகிறான் உமானாத பார்வதிபதையே பவதே உமக்கு சேதகா மனதாகிற ஏக்கம் சரசிஜம் ஒரு தாமரை பூவை சமர்ப்பிய அன்புடன் அழித்துவிட்டு சுகேன சுகமாக அவஸ்தாத்தும் அலையாமல் ஓரிடத்தில் இருப்பதற்கு இக இங்கே ஜன மனிதன் நானாதி கிம் அறிந்து கொள்ளவில்லையே அஹோ ஆச்சரியம் அஹோ துக்ககர அல்பலக பகுதேச ப்ரமண அபேட்சையா சுககர பகுபலக ஏகதேச அவஸ்தானம் ஆச்சரியம் எளிதாய் செய்யக்கூடியதும் பெரும் பயனளிப்பதுமான சாதனம் உள்ளத்தில் சிவனைப் போற்றி ஓரிடத்தில் இருப்பது அதை அறியாமல் அல்பமான பயனை அளிப்பதும் துன்பத்தை தருவதுமாகிய செயலை அதாவது பல இடங்களில் திரிவதை மனிதன் நாடுகிறான் இது ஆச்சரியம் அந்த சமாராத்யா பகிர்முக சுதுர்லப உள்நாட்டம் உடையவர்களால் நன்கு பூஜிக்கப்படுபவள் வெளிநாட்டம் உடையவர்களால் அடைய முடியாதவள் லலிதாசகஸ்திரநாமம் காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக வாய்மையே தூய்மையாக மனமணி லிங்கமாக நேயமே நெய்யும் பாலா நிறைய நீரமைய ஆட்டி பூஷனை ஈசனார்க்கு போற்றவி காட்டினோமே நாவுக்கரச தேவாரம் நாலு எழுபத்தாறு நாலு பத்து ிருந்தால் எப்பிறவியும் நல்லதே நர்தன மருகதா பசு கீட்டிஜனம் சதா ஃபாஜ் ஸ்மரணி விஹாராசேத் ஹதயமிக கிம் தேனவபுஷா நரத்துவம் மனிதப் பிறவியோ தேவத்துவம் தேவப்பிறவியோ நகவன மிருகத்துவம் மலை காடுகளில் மிருகப்பிறவியோ மசகதா கொசுத்தன்மையோ பசுத்துவம் பசுத்தன்மையோ கீட்டத்துவம் புழுத்தன்மையோ விககத்வாதி முதலிய பிறவியோ எதுவானாலும் பவது ஏற்படட்டும் சதா எப்போதும் துவத் உம்முடைய பாதாப்ஜஸ்மரண திருவடித்தாமரைகளின் தியானமாகிற பரமானந்த லகரி சிறந்த ஆனந்தப் பெருக்கில் விகார விளையாடுவதில் ஹிருதயம் உள்ளமானது ஆசத்தம் சேத் ஈடுபட்டிருக்குமேயானால் இக இவ்வுலகில் தேன அந்த வபுஷா உடலை படைத்தால் கிம் என்ன குறைவு புழுவாய்ப் பிறக்கினும் புண்ணியா உன்னடியின் மனத்தேம் வழுவாதிருக்க வரன் தர வேண்டும் இவ்வையகத்தேம் தொழுவார்க்கு இறங்கியிருந்தருள் செய்திரி புலியூர் செழுநீர் புனர் கங்கை செஞ்சடை வைத்த தீவண்ணநேன் நாவுக்கரச தேவாரம் நாலு தொண்ணூற்றி நாலு எட்டு உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன் உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன் உடம்புளே உத்தமன் கோவில் கொண்டானென்று உடம்பினை யானிருந்தோம்புகின்றேனே திருமந்திரம் எழுநூற்றி ஜடபரதர் மான்பிறவி அடைந்தும் அந்த பிறவியிலும் இறைவன் திருவடியை மறவாமல் இருந்தார் பலர் மனித பிறவியிலும் அவனை மறந்திருக்கிறார்கள் ஆகையால் பிறவி முக்கியமன்று இறைவனை மறவாமல் இருப்பதே முக்கியம் எந்த உடலேனும் எடுத்த உடல் நல்லதென்று சிந்தை செய்ய வந்த திறஞ்செப்பாய் பராபரமே தாயுமானவர் இங்கேனும் யாதாகி பிறந்திடனும் தன்னடியார்க்கு இங்கே என்றருள் பிரியும் எம்பெருமான் சம்பந்தர் தேவாரம் ரெண்டு நாற்பது ஆறு